ஒரு நிமிடை நன்றினோசாக திருச்சியிலிருந்து அணுக்கீர்த்தனா கண்டிக்க தெரியாதவனுக்கு கருணை காட்டவும் தெரியாது ஆம் கண்டிக்க தெரியாதவனுக்கு கருணை காட்டவும் தெரியாது என்கிறார் தாமஸ் கார்லேல் நன்றி வணக்கம்